வணக்கம் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26 ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது இரண்டு தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார் மூன்று கேட்வே டு சென்னை என்று அழைக்கப்படும் பகுதி கிண்டி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் மிக பெரிய தீபகற்பங்கள் எத்தனை அது எது இரண்டு இந்திய பாராளுமன்றம் முதல் முதலில் அழைக்கப்பட்டது மூன்று டிராபிக் சிக்னல் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவுக்குவியலில் கேட்டு மகிழலாம் இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்